அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வன்ஸ்தைனுஹு வன்ஸ்தக்பிரு வ நஆஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃஸினா வன் ஷய்யாத்தி அஹ்மானினா மன் யஹ்தில்லாஹ் ஃபலா முதிலালা வ மன் யுதல்லி ஃபலா ஹதியালা வ ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஹ்தல் ஆஷிரீக லஹ் வ ஷஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹூ அல்லாஹு பல்துல்லா வரலாற்று தொடர்ச்சியில ஹுனேன் யுத்தத்துல நடந்த அந்த சம்பவங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு ஹுனேன் யுத்தத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு ஹதீசு இமாம் அகமது அவர்கள் அவர்களுடைய முஸ்னதுல பதிஞ்சிருக்கிறாங்க இதே ஹதீஸ் வந்து சஹி புகார்லயும் சஹி முஸ்லீம்லையும் வேற வார்த்தைகளோடு அங்கு பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபிசைத் குத்திரி ரதியுல்லா நகு அவங்க சொல்றாங்க உனின் யுத்தத்தின் போது கனிமத்துக்களை போர்ல கிடைத்த அந்த வெற்றி பொருட்களை அவங்க வந்து பங்கிட்டுக் கொண்டிருந்தாங்க ரசூல்ல சொல்லம் அங்க படையில் இருக்கக்கூடிய படையில் பங்கு பெற்ற சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கு வச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த கனிமா பொருட்களை அதுவும் அந்த பொருட்கள் வந்து இதுவரைக்கும் எந்த போர்லையும் கிடைக்காத அளவுக்கு அதிகமான கனிமத்தை கொண்டவர் போறது ஏன்னா அந்த படைத்தலைவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் எடுத்துட்டு படைக்கலத்துக்கு வந்துட்டார் அது இருந்தாதானே அது மேல ஆசை வச்சு நம்ம ஓடுவோம் அப்ப எல்லாமே இங்கே இருக்குன்னா உயிர் போற வரைக்கும் போராடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் குழந்தை குட்டிங்க அவருடைய மொத்தம் எல்லாருடைய படையில உள்ள எல்லாருடைய சொத்துக்களையும் கொண்டு வந்துட்டாரு அசையம் சொத்து எல்லாத்தையும் இப்ப மிகப்பெரிய ஒரு கனிமத்து உள்ள ஒரு போ போறது அப்ப ரசுல்லா சிலம் என்ன பண்றாங்க இத வந்து இந்த கனிமா பொருட்களை அங்க இருக்கக்கூடிய குறைசிகளுக்கும் அதே போல இதர அரபு கோத்திரத்துக்கும் கொடுக்கறாங்க இந்த குறைசிகளோட அந்த அலையன்ஸ் வச்சிருந்த அந்த அரபு கோத்திரங்களோட கொடுக்கறாங்க இப்ப என்ன வந்து சொன்னாங்க இன்னும் குறிப்பா வந்து அந்த சஃப்வான் பின் உமையா இவங்கெல்லாம் அப்பதான் இஸ்லாத்துக்கு வரவங்க இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தவங்க சஃபின் அதே போல அல் அக்ரா பின் ஹாபிஸ் அதே போல உயிர் ஹசன் அவர்கள் அதே போல அப்பாஸ் பின் மிர் இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க இவருக்கு இந்த அப்பாஸ் பின் மிர் மனு சுலைம் கோத்திரத்துடைய தலைவர் இவங்க எல்லாமே அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க பெண்ணா அது அப்படின்னு சொன்னா அங்க அன்சார் அன்சாரி தோழர்களுக்கு நபிசுல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு மத்தியில சலசலப்பு பயங்கரமான சலசலப்பு அமர்வுகள்ல பார்த்தோம் அங்க நபிசுல்லா அலுவலம் எல்லாரும் பின்வாங்கி ஓடுன போது நபிசுல்லா கூப்பிடுங்க அப்படின்னு நபிசுல்லாம் அறிவிப்பு எதிரிகளை அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு குடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில கடுமையான ஒரு சலசலப்பு அப்ப அன்சாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல அவருக்கு தலைவராக இருந்த சாதிப்பாரதிகள் ஆனால் அவங்க இடத்துல போயிட்டு இந்த மாதிரி முறையிடுறாங்க நமக்கு எதுவுமே நீங்க போய் நபிசுல்லாம் எக்ஸ்பிளைன் பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்லி நபிசுல்ல கேக்கும்போது நபிசுல்ல கேக்குறாங்க நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நானும் அவர்கள்ல ஒருவன் தான் அவங்கள நானும் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்றாங்க நபிசுல்லா அலுவலம் வந்து எல்லா அன்சாரிகளையும் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க கூடிய கூடாரத்துக்கு வர சொல்றாங்க அப்ப என்னாவது வரும்போது எல்லா அன்சாரி தோழர்களும் வராங்க வரும்போது சில முகாஜிர் சஹாபாக்களும் வராங்க சிலரை மட்டும்தான் நபிசுல்லா அலுவலம் அனுமதிக்கிறாங்க சில முகாஜர்களை புதிதாக ஏற்றவர்கள் வந்தவர்களை அதே போல முகாஜர்கள் சிலரையும் நபிசுல்லம் அனுமதிக்கல அதாவது அன்சாரிகளுக்கு மட்டும் நடந்த ஒரு பிரைவேட் கேதரிங் அது அப்ப நபிசுல்லா எல்லா சகாபாக்களும் எப்ப பேசினாலும் அல்லாவை புகழ்வாங்க அல்லாவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்து சொல்லி நம்மளும் எப்பயுமே எதை பேசினாலும் பேசணும் அப்படிங்கிற நபிசுல்லா அலுவலம் அல்லாவை புகழ்ந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாருமே நீங்க அனைவருமே வந்து நேர்வழி இல்லாம இருந்தீங்க எல்லாமே தவறான பாதையில இருந்தீங்க சரியான பாதையை அல்லா என் மூலம் உங்களுக்கு காட்டி கொடுத்தான் அடுத்தது நீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருந்தீங்க அல்லா உங்களுக்கு பொருளாதாரத்தையும் அல்லா உயர்த்தி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து நீங்க உங்களுக்குள்ள பகைமை தலைமுறை தலைமுறையாக இந்த ஹவுஸ் கசரஞ்சு கோத்திருத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக போடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் அப்ப உங்களுக்குள்ளேயே பகைமையில வெட்டி கொண்டு உயிர்களை பறித்து கொண்டு இருந்தீங்க அப்ப அல்லா உங்களுக்கு மத்தியில இணக்கத்தையும் ஏற்படுத்தாம் அப்படின்னு நபிசுல்லா சொல்றாங்க சகாபாக்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் திரும்ப நபிசுல்லா உண்மை உண்மை இதுதான் தெரிஞ்சும் குறைசிகள் வந்து எங்களை நீங்க உண்மையை ஏற்றுக் எல்லாரும் நிராகரித்த போது உண்மையை அடிக்கும் போது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க அதே போல எல்லா வழியும் எல்லா வகையிலையும் நபிசுராசத்துக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அடைக்கலம் கொடுத்தீங்க உண்மையை உண்மை இதெல்லாம் வந்து நீங்க பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் தெளிவா சொல்லிட்டாங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய இவர்கள் வந்து நபிசுல்லும் இப்படி சொல்றாங்க இதெல்லாம் நீங்க சொல்லி காமிச்சாலும் நீங்க செஞ்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஒரு விஷயத்த நபிசுல்ல சொல்றாங்க இதை கேட்ட உடனே அன்சாரி சகாபாக்கள் எல்லாருமே அவருடைய தாடி நினையும் வரைக்கும் தாடியிலிருந்து தண்ணி வலிஞ்சு ஓடுற அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டகத்தோட ஆடுகளோட பொருட்களோட அல்லாவுடைய தூதரோட போவீங்க உங்களுக்கு அவர்கள் சிறந்தவர்களா நீங்க சிறந்தவர்களா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அதே போல என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு மேன்மை மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே நான் வந்து என்ன வந்து நிறுவுவேன் அப்படின்னு நபிசுல்லாலும் மேலும் சொல்றாங்க எல்லா அன்சாரிகளும் அதாவது எல்லா மக்களும் எல்லா மக்களும் ஒரு பாதையில் போனாலும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒரு பாதையில் போனாலும் அன்சாரிகள் ஒரு பாதையில் போனா நான் அன்சாரிகள் போகக்கூடிய பாதையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லாஸ்லம் அவர்கள் அதாவது அந்த மக்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை எதிர்க்கூடிய மக்களா இருந்தாங்க அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது உங்களுக்கு வந்து இவ்வளவு வருத்தம் அளிச்சிருச்சு அப்படின்னு நபிசுல்லும் இவ்வளவு உருக்கமான ஒரு உரையாற்றிட்டு நபிசுல்லம் துவாவும் செய்யறாங்க அவங்களுக்காக எல்லா அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய பிள்ளையோட பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு ஒரு துவாவை நபிசுல்லம் அன்சாரிகளுக்காக துவா செய்கிறான் குறிப்பிடக்கூடியது அவர்கள் உண்மை எது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க உண்மையை காட்டி கொடுத்ததும் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அன்சாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சகாபா அனை அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் தலா நேர் வழியை காட்டினான் இரண்டாவது பொருளாதாரத்தில் பொருளாதாரம் நபிசுல்லா அல்ல செல்லம் அதினாவிற்கு வந்ததிலிருந்து அவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்க காலம் காலமாக மதிநாள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் ஆச்சு ஏன்னா அவர்கள் பெரும்பாலான நேரத்தில் அல்லாவுடைய பாதையில அவர்கள் வந்து போரிடுவதிலே செலவு செஞ்சு கொண்டிருந்தாங்க அறுவடை செய்யறதுக்கு அறுவடை நேரத்துல போருக்கு போறது இந்த மாதிரி பல நேரங்கள்லயும் அவர்களுக்கு அது வந்து இன்னும் வந்து அவர்களுக்கு பின்தங்கிதான் போனாங்க ஆனா அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததும் அல்லாவுடைய மார்க்கத்துல போய் போராடி அதன் மூலமாக கிடைத்த கனிமத்து மூலமாக அதையும் நபிசுல்லா குறிப்பிட்டு நூற்றாண்டு காலங்களாக அவர்கள் போரிட்டு கொண்டிருந்தாங்க அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைந்தான் ஒரு குரான் வசனத்துல கூட அல்லா தலா சொல்லி காட்டுவான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளாதாரத்தையும் எல்லா பொருளாதாரத்தையும் இவர்களுடைய இதயங்களை ஒன்றிணைப்பதற்காக நீங்க செலவு பண்ணியிருந்தாலும் அது நடந்திருக்காது அல்லாதான் இதை ஒண்ணு சேர்த்தான் அப்படின்னு நல்லா குறிப்பிட்டு காட்டுறோம் அப்ப ஒரு எதிரின்னு நம்ம ஒருத்தர் நினைச்சிட்டோம் சொன்னா அவனுக்கு அவன் என்னதான் நம்ம செஞ்சாலும் அவன் நம்ம எதிரியா தான் பார்ப்பான் அதுதான் நல்லா சொல்றோம் நீங்க உலகத்தில் எல்லா பொருளாதாரத்தையும் இவர்கள் உள்ளங்களை இதயங்களை இணைக்கிறதுக்காக செலவு பண்ணி அது இணைச்சிருக்க முடியாது அல்லாதான் அவனுடைய உள்ளத்தை ஒன்றிணைத்தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்ப அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகைமையும் அல்லாத்தாலா இங்க போக்கணும் இதெல்லாம் குறிப்பிட்டு இதற்காகத்தான் நான் அவங்களுக்கு உதவி பண்ண சொன்ன உடனே அவர்கள் கண்ணீர் வந்து தாடி நினைந்து தாடிக்கு கீழே அவர்களுடைய கண்ணீர் சிந்துமளவுக்கு நம்ம இப்படி இருந்துட்டோமே நபிசுல்லா அல்லம் வந்து இஸ்லாத்திற்கு அவர்களை நெருக்கமாக்குவதற்காக செஞ்ச செயலை நம்ம விமர்சிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அனைத்து அன்சாரி தோழர்களும் அழுதை வந்து சஹாபாக்கள் பல ரிவாயத்துகள் வாயிலாக அவர்கள் வந்து தெரியப்படுத்துறாங்க அப்ப இவர்கள் ஆல்ரெடி அல்லாவுக்கு குளோசரா இருக்காங்க அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க அன்சாரிகள் மற்ற நபர்கள் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த அந்த துலக்காக்களா இருக்கட்டும் சுற்றிருக்கக்கூடிய அரபு குத்திரங்களா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இஸ்லாமத்திற்கு நெருக்கமாகணும் அப்படிங்கறதுக்காக நபிசுல்லா அலுவலம் செய்த ஒரு உளவியல் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு அடுத்தது நபிசுல்லா அலுவலம் இன்னும் குறிப்பாக சொல்லிதான் காட்டினாங்க நபிசுல்லா அலுவலம் அன்சாரிகளுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறி பையத்து நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அன்சாரிகள் கேட்டாங்க அப்ப நபிசுல்லா உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் ஆட்சி கிடைக்கும் அதெல்லாம் எதுவுமே சொல்லல நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் உறுதினாங்க அவர்கள் வாக்களித்ததும் சொர்க்கந்தான் அப்ப இவர்கள் சொர்க்கத்துக்காக தங்களுடைய உடல்களையும் உயிரையும் இவர்கள் வந்து சொர்க்கத்திற்கு பகரமாக பையத்து செஞ்சவங்க இவர்களுக்கு கொடுக்காம அவர்களுக்கு கொடுத்ததற்கான காரணத்தை நபிசுல்லா தெளிவுபடுத்தாங்க மேலும் இவர் வந்து ஒரு தாபியன் இவர் அனஸ் லலிதா நுவை அவங்களிடத்துல பொய் கேட்கிறாங்க இந்த சம்பவங்கள்லாம் படிச்சுக்கிறதுக்காக கேக்கும் போது அவர்கள் அனஸ்ரதில்லு சொல்லி காட்டுறாங்க அனஸ்வதி இல்லா நு எந்த அளவு நபிசுல்லா நெருக்கமான சகாபி அப்படின்னா நபிசுல்லோடு வருடம் பணிவிட செஞ்சி நபியை பார்க்கிறவங்க வருது நபிசுல்ல கனவுல வருவாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்பில் பார்க்க முடியுது ஏன்னா தினமும் பத்து வருஷமும் நபிசுல்லா கூடவே இருந்தவங்க வாழ்க்கையுடைய பெரும்பாலான பகுதியை நபிசுல்லா அவங்க கழிச்சவங்க நபி இருக்கும்போது குடும்பத்தார்கள் கூட பொதுவாக குடும்பத்தார்கள் கூட அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய பாதையில ஜிகாதுக்காக போகும்போதோ இல்ல ஒரு தாவா முன்னெடுப்புக்காக போகும்போதோ குடும்பத்தார்கள் கூட போகமாட்டாங்க ஆனா அன்னஸ்ரது இல்லாம போவாங்க அப்ப நபிசுல்லா அலுவலத்தோடு பெரும்பான்மையான நேரத்தை கழித்த சகாபாக்கள்ல ரொம்ப முக்கியமான சகாபாக்கள்ல ஒருவரிவர் நபிசுல்லா அலுவலம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கும்போது இந்த துணை யுத்தத்தில் கனிமத்து பிரித்து கொடுக்கும்போது இந்த நிகழ்வின் போதும் நான் கூட இருந்தேன் இவங்களிடத்துல சொல்றாங்க இவர்களிடத்துல வந்து நபிசுல்லா என்ன செஞ்சாங்க என்ன உரையாற்றினாங்க அன்சாரிகள் மத்தியில் அந்த ஏற்பட்ட அந்த சலசலப்பு எல்லாத்தையும் இவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க இது பிற அறிவிப்புகள்ல வருது அடுத்து இமாம் சுகரி ராமத்துள்ள அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்பாஸ் ரீ லானு இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து அந்த ஆரம்ப அதாவது இறுதியில இஸ்லாத்துக்கு வந்த நபர்கள் ஒருத்தர் எல்லாத்துக்கும் நபிசுலால் என்ன பண்ணாங்க நூறு நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க சஃபின் உமையாவா இருக்கட்டும் அதே அக்ரா பின் ஹாஃபிஸா இருக்கட்டும் உயனா பின் ஹசன் இவர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாத்துக்குமே நூறு நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க இவருக்கு மட்டும் அதாவது அப்பாஸுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது ஒட்டகங்கள் கொடுத்தாங்க இப்ப இவர் என்ன பண்றாரு அப்பாஸ் இவர் கவிதை பாடுறாரு நபிசுல்லம் வந்து இவருக்கு மட்டும் கம்மியா கொடுத்தத ஐம்பது ஓட்டம்ங்கிறது மிகப்பெரிய இவருக்கு கம்மியா வந்துருச்சு அப்படிங்கறதுக்கு நொந்து போய் அவர் வந்து ஒரு கவிதை பாடுறார் கவிதை பாடும் போது எல்லாம் கொடுக்கும்போது யாரு இந்த சஃவான் பின் உமையா அல் அக்ரா பின் ஹாபிஸ் உயனா இவர்களுக்கு தந்தை இவ்வளவு உயர்ந்தவர் அவர் அவருக்கு எல்லாம் கொடுக்கறப்ப என்ன அவங்களோட நான் என்ன தாழ்ந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி இவர் மாதிரி கவிதை பாடும் இந்த செய்தி நபிசுல்லா வருது நபிசுல்ல வந்ததன் பிறகு நபிசுல்ல கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவ விசாரிக்கும் போது சொன்ன கவிதையை திரும்ப நபிசுல்லம் சொல்றாங்க சொல்லிக் காட்டும் போது அவர் சித்திக்கிறது இல்லாம கூட இருக்கிறாங்க நபிசுலாஸ்லம் அந்த கவிதையை மாத்தி சொல்றாங்க அதாவது இந்த பெயர் ஆடுற இவரோட சிறந்தவங்க இவரோட நாங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவதை பெயர் ஆடுற நபிசுலாசம் மாத்தி சொல்றாங்க அப்ப இந்த அறிவிப்பு காரணம் என்னன்னு சொன்னா நபிசுல்லால அல்லா தலா அந்த கவிதை அந்த நேரத்துல கவிதையை வச்சுனா பல வழிகேடுகள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கவிதையை விட்டும் பாதுகாத்தான் அப்படிங்கறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்ப நபிசுலா சொல்றாங்க அது விஷயம் இல்லை ஆனா இவர் சொன்னதுதான் அவபக்கர் சித்திகளான இருக்கிறாங்க நபிசுல்லா இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அவருக்கு அவருடைய நாக்கா வந்தா அறுத்துருங்க அப்படிங்கிறாங்க நாக்கா அறுத்துருங்க லிட்டர்ல நாக்க நாக்கா அத்துருங்கன்னு அர்த்தம் இல்ல அவருடைய வாயை அடைங்க வாயினா சிமெண்ட் போட்டு அடைங்க மண்ணை போட்டு அடங்குங்கன்னு அர்த்தம் இல்லையா அந்த அரபி சொல்ல சொல்றாங்க அவருடைய அடுத்திருங்க இந்த மாதிரி கவிதை பாடலைக்காக இன்னும் ஒட்டகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க நபிசுல்ல இப்ப அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராம் கொடுக்கப்பட்டுச்சு அதே போல பின் உமையா இவர் சொல்லி காட்டுறாரு இவர் நபிசுல்லாஸ்ல மிகவும் மூர்க்கமாக எதிர்த்த நபர்களில் ஒருத்தர் எங்க நபிசுல்லாஸ்லம் மக்காவிற்கு வந்த பிறகு நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு எமனுக்கு போயிடணும்னு ஓடு அவரு நண்பனுப்ப நபிசுலம் திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம வந்து முந்தைய வரலாற்றுல பாத்துருக்கோம் இவர் சொல்றாரு நபிசிலாவஸ்தத்தை நான் ரொம்ப மோசமாக வெகுத்த ரொம்ப அவங்கள வெறுத்துட்டு இருந்தேன் ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த கனிமத்து நான் அளவு கிடந்து யாரையுமே நேசிக்காத அளவுக்கு நபிசுலசத்தை நேசித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டுக் காட்டுறார் இந்த சஃபின் உண்மையா அதன் பிறகு இஸ்லாத்துல உறுதியாகவும் இருந்தாரு அப்படின்னு நமக்கு கருத்தில் கொள்ள முடியும் அதே போல தலா ஏற்கனவே நம்ம சொன்னது போல குரான்ல குறிப்பிட்டது போல இவர்களுடைய உள்ளங்களை இலகுவாக்குவதற்காக இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான் உலகத்தில் உள்ள எல்லா வெல்த்தையும் நாம செலவு பண்ணாலும் இதயங்களை இணைக்க முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அல்லா தான் குரான் சொல்றோம் இதன் மூலமாக அல்லாதான் இதையும் நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இங்க கருத்தில் கொள்ளணும் இங்கு நபிசுல்லாத்துடைய அந்த ஒரு சுண்ணாவை நம்ம கவனிக்கணும் இங்கு ஒரு நபருடைய உள்ளத்தை மாற்றுவதற்காக எதிரிகளாக இருந்த நபர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பை எக்ஸ்ட்ரா கொடுக்கிறதன் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க இஸ்லாத்திற்கு நெருக்க நபியை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த சுண்ணா தான் விடப்பட்ட சுண்ணாக்களாக ஆயிடுச்சு நம்ம ஒருத்தனை எதிரியா பார்க்கறோம்னா அவனை எப்படா தாக்கலான்னா பார்க்கறமே ஒழிய அவனை எப்படா அடிச்சு உட்கார வைக்கணும்னா பார்க்குறமே தவிர இது போன்ற சுண்ணாக்கள் நம்ம பார்க்கறதே இல்லை வெளித்தோற்றமான சுண்ணாவை தான் நம்ம ஃபாலோ பண்றமே ஒழிய இதில் இது மாதிரிதான் நபிசுலசலும் இதயங்களை வென்றாங்க எதிரிகள் மத்தியிலையும் எப்படி நபி சிவாசலாம் அவர்களுடைய இதயத்தையும் அவர்கள் வென்றாங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு அழகான சான்று இந்த சுண்ணாவையும் நாம் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் புகாரி அஹமத்துலாய் அவர்கள் ஹதீசு அமருப்பின் தகலீப் ரஜில் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாம் கனிமத்து அவர்களை விட யாருக்கு கொடுக்காம விட்டனோ அவங்களதான் நான் அதிகமா நேசிக்கிறேன் அதெல்லாம் அர்த்தம் அப்ப ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஒரு பொருள் தான் இருக்கு யாருக்கு கொடுப்போம் எவன் கொடுத்தா கோச்சுக்கு கோ கோச்சுக்க மாட்டான்னு தெரியுமோ அவனுக்கு தான் கொடுப்போம் இப்ப ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுனால இன்னொரு பிள்ளைக்கு அழுகாம இருக்கானா அவனுக்கு மெச்சூரிட்டி ஜாஸ்தி அவங்கள தான் நமக்கு அன்பு ஜாஸ்தி அவனை பத்தி அதிகமா விளங்கி வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் நபிசுராசம் இங்க சொன்னது நான் வந்து கொடுத்தவர்களை விட கொடுக்காதவர்களை தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க அதற்கு இந்த சகாபி சொல்லி காட்டுறாரு அம்ரு தகுதி இல்லான்னு சொல்லி காட்டுறாங்க எனக்கு உலகத்திலேயே இதை விட ஒரு சிறந்த ஒரு தருணம் இருந்ததே கிடையாது இந்த சொல்லை நான் செவியுற்ற தருணத்தை விட வேற எந்த ஒரு தருணமும் கிடையாது உலகம் முழுவதும் சிகப்பு ஒட்டகத்தை நிரப்பி கொடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்க மாட்டேன் எங்கள் மேல கொடுக்காதவங்க மேல அதிக அன்பு வச்சிருக்க வச்சிருக்கிறேன் சொன்னாங்களே இதுதான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே சிறந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம் அப்ப இங்க நாம கருத்துல எடுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன ஒரு பக்கம் கொடுத்து இஸ்லாமத்திற்கு நெருக்கமாக்குறாங்க அவர்களுடைய அன்பை நபிசுல்லா அலுவலம் பெறுறாங்க இன்னொரு பக்கம் கொடுக்கிறனாலும் அவர்கள் வார்த்தைகள் மூலமாக அவர்களுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் ஒட்டகத்தை கொடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையின் பக்கம் ஒரு பக்கம் அவர்களுடைய அன்பை பெறுறாங்க அப்ப நம்ம கொடுக்குறோம் இது இது போலதான் சுண்ணாக்களை நம்ம உயிர்ப்பிக்கணும் இடத்திற்கு தகுந்தவாறு இடத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நபிசுல்லா அலுவலம் எவ்வளவு அழகாக இங்க அவங்க செயலாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கருத்தில் கொள்ளணும் அடுத்தது இந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருக்க இதற்கு பிறகும் வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு நிறைய நேரத்தில் இந்த கனிமத்து பங்கீடு குறிச்சு சிலர் வந்து அங்க வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா அபிஷேகம் அறியக்கூடிய ஹதிஸு சஹி புகாரியில வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இது அவர் சொல்றாரு நாங்க நபிசுல்ல இந்த பங்கீடு கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ற நீதியாக நடந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்ய நபிசுல்லா என்ன விட அதிகமா இந்த பூமியில நீதியா நடந்து என்ன விட யாரு நீதியா நடந்து நபிசுல்லம் கேட்டுட்டு என்ன பண்றாங்க இந்த இது நடந்துட்டு இருக்கும் போதே நாம இங்க கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிலைகளுக்கு முன்னாடி சுஜூது செஞ்சு கொண்டிருந்த நபர் உலகத்திலே இவருக்கு மேல ஒருத்தர் நீதியார் நடந்திருக்க மாட்டாரு அப்படின்னு வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் பறைசாட்டிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து அவரு சொல்றாரு நீங்க நீதியா நடந்துக்கோங்க அப்படின்னு இப்ப இத கேட்ட சகாபாக்கள் குறிப்பாக உமரது இல்ல அனுகூ யாரும் சொல்ல அனுமதி அளிங்க இவருடைய தலையை நான் வெட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க அமைதிப்படுத்திட்டு திரும்ப விட்டுருங்க ஒரு கூட்டம் வரும் அவங்களுடைய தொழுகையை பார்த்து உங்க தொழுகைய நீங்க வந்து அற்பமாக கருதுவீங்க யாரு சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க அந்தளவு அவருக்கு அதிகமாக தொழுவாங்க அவர்களுடைய நோன்பை பார்த்து உங்க நோன்ப நீங்க வந்து அற்பமாக கருதுவீங்க அவ்வளவு நோன்பு வைப்பாங்க அவங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது அவங்க குரான் ஓதுறது அவங்க தொண்டை குளிக்கு இறங்காது அதாவது அழகா ஓதுவாங்க அழகா குரான் படிப்பாங்க ஆனா வந்து அவர்கள் அதை பின்பற்ற மாட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம் இவர்கள் எப்படின்னு இஸ்லாத்தை விட்டு இவர்கள் எப்படி நபிஸ்வாசம் அழகான ஒரு கம்பாரிசன் பண்றாங்க இவர்கள் இஸ்லாத்தை விட்டு எப்படி போவாங்க அப்படின்னா ஒரு அம்பு ஒரு டார்கெட்டை நோக்கி வீசப்படுது அந்த அம்பு துளைத்து வெளியே போய் அந்த அம்புல எந்த தடைமும் இல்லாதது போல இவர்களிடமும் எந்த இஸ்லாமத்தோட எந்த தடைமும் இருக்காது அப்படிங்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு அவ்வளவு வேகமா போவாங்க இப்ப இந்த ஒரு எடுத்துக்காட்டை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நல்ல போர்ஸா அம்பு எடுத்து நல்ல வேகமா விடும்போது ஒரு மிருகத்து மேல விடுறோம் சொன்னா இந்த ஒரு டார்கெட் மேல விடுறோம் வந்துடும் வெளியே எந்த ரத்தமும் கூட இருக்காது ஒரு ரத்தத்துடைய எந்த ஒரு அடையாளமோ எதுவுமே இருக்காது அந்த விலங்கோ செத்துருச்சு அப்படின்னு அந்த அம்ப எடுக்க போய் எடுத்து ரத்தம் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரத்தமும் இருக்காது அப்ப இவர்கள் அழகா வேகமாக நல்ல இஸ்லாத்த பின்பற்ற மாதிரி பின்பற்றுவாங்க இவர்கள் இஸ்லாமத்தில் வந்து அது எந்த பயனும் இல்லை அந்த அந்த வேட்டையை ஆடிட்டாங்க அவங்க ஆனா ஆடி ஒண்ணுமே அவங்களுக்கு பயனில்லை ஏன்னா விலங்கு செத்துதான் அவங்களுக்கு தெரியாது ரத்தம் இருக்கிறத பார்த்தா தான் அவங்க வந்து விலங்கு செத்ததும் தெரியும் இப்ப இஸ்லாமத்தினுடைய எந்த தடையும் அந்த ரத்தமே எதுமே இல்லாதது போல அவங்க வெளியேறுவாங்க அப்படின்னு இங்க குறிப்பிடக்கூடிய அனாலஜி என்னன்னு சொன்னா அந்த அடையாளமே அவங்கள்ட்ட இருக்காரு ஒரு விலங்கு செத்ததுக்கான அதாவது அந்த அந்த விலங்கை பாஸ் பண்ணி தான் வந்திருக்கு கொண்டுட்டு தான் வந்திருக்கு அது அந்த நலவுகளையும் எடுத்துக்க போறதில்ல அந்த அடையாளமும் இவங்கள்ட இருக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை மரணத்திற்கு கொஞ்ச வருடங்கள் இவர்கள் தோன்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும் இவர்களை பத்தி அடையாளங்களும் நபிசில சொன்னாங்க இவர்களுடைய அடையாளங்கள் எப்படி அப்படிங்கும்போது கருத்த நிறத்தை உடைய ஒருத்தரு அவர் கையில் ஒரு ஆயுதத்தின் பகுதி முழு ஆயுதம் இல்ல ஆயுதத்துடைய பகுதி அது எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களுடைய மாறுபகம் போல அந்த ஷேப்ல இருக்கும் அப்படி நபிசுலசிலம் அங்க அடையாளமும் காட்டினாங்க அப்ப அந்த அடையாளத்தை அபிசெய்து குத்திரதில்லானு அவங்களே சொல்லி காட்டுறாங்க நாங்க எப்ப பார்த்தோம் அவங்க சொன்ன அந்த கரெக்டா அந்த ஒரு குறிப்பை அலிரதில்லானுக்கு எதிராக இந்த கவாரிஜ்கள் போரிட்டாங்களே அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அவர்கள் குறிப்பிடுவதாக குறிப்பிட்டு முஸ்லிக்கு அதே போல நாம முசிரிக்குவாரிஜ்களுக்கு அதிகமாக முதலீடு போல முசிரிக்குகள் வந்து லாபம் போல நம்ம முதலாவது தக்க வைக்கோம் தான் பார்ப்போம் இதைதான் குறிப்பிடுறாங்க அதிகமாக தாவாவோ அல்லது இவர்களை எதிர்த்து போராடுவதோ கலகம் செய்யும் முச்சரிக்கைகளை விட இவர்களுக்கு தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இப்னு ஹுபைரா அவர்கள் குறிப்பிடுவதாக இப்னு ஹஜராம திருப்பிட்டு காட்டுறாங்க மேலும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா வீட்டுக்குள்ள திருட வேண்டா வெளியவும் திருடம் இருக்கலாம் நாம முதல எதை வெளியே எதுக்கு மேல அதிக கவனம் செலுத்தோம் வீட்டுக்குள்ள இருக்கிற திருட தான் எப்படியாவது வெளியனு பார்ப்போம் அதுதான் நமக்கு அதிக ஒரு பாதுகாப்புக்கு புந்தக விளைவிக்கூடிய ஒரு விஷயம் கவாரிச்சுகள் இஸ்லாம் அப்படிங்கிற பெயர்ல தொழுது கொண்டு அமல் செய்து கொண்டு அவர்கள் எதிர்க்கும் போது அவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அவர்களுக்கு தான் அதிகமாக தாவா செய்யும் அப்படிங்கிறத ஒண்ணு கருத்துல கொள்ளணும் ஒண்ணு கதையிலான இதே தான் பண்ணாங்க ஒரு பக்கத்து முஷரிக்குகள் வந்து கொண்டிருக்கும் போது சகாபாக்களுமே கூட அங்க வந்து அறிவுரை சொன்னாங்க இப்ப எதிரிகளே நம்ம தாக்கம் வந்துட்டு இந்த நேரத்தில் எதிர்த்து அவர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த எக்ஸ்ட்ரீமிசம் மார்க்கத்தில் வந்து கடும்போக்குத்தனம் அது வந்து கவாரிச்சுகள்தான் இருக்கும் குறிப்பாக வந்து அல்லாஹத்தால சொல்றது மூமீன்களுடைய பண்பாக சொல்வது இடத்துல கடுமையாகவும் இடத்துல அதாவது ஆனா கவாரிஜிகள் அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா இருப்பாங்க முஸ்லீம்கள் இடத்துல கடும்போக்காகவும் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல இலகுவாகவும் ரொம்ப அவங்களுக்கு வந்து நண்பர்கள் போலவும் ரொம்ப அவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய உதாரணம் என்ன அப்துல்லா கபாபின் அறத் கபாபின் அரத் ரத்தியில் மகன் இவர் இந்த கவாரிசிகள் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி போயிட்டு இருக்கும் இந்த கவாரிஜிகள் என்ன பண்றாங்க அவரையும் கொண்டு அவருடைய மனைவியையும் கொண்டு அவங்க அந்த நேரத்தில் கற்பிணியா இருக்கிறாங்க அந்த கற்பிணிப்பெண்ணுடைய வயித்த கிழிச்சு அந்த குழந்தையே கொள்றாங்க அந்த அளவு கொடூரமாக முஸ்லிம்கள் நடந்து கொள்ளக்கூடிய இவர்கள் திம்மி ஒருவர் அவருடைய பொருட்களை இந்த கவாரிஜை எடுத்துட்டு வந்து கொண்டு வாழக்கூடிய அந்த வேதக்காரர்களுடைய ஒருவருடைய பொருள் எடுத்துட்டு வந்து பொறுத்து எடுத்துட்டு வந்தவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய பொருள் திம்மியுடைய பொருளை எடுத்துக்கூடாதான் அதுல மாட்டிருக்கிறது இல்ல அப்ப அவர்களுடைய பொருளை நீங்க போய் திரும்ப கொடுத்துட்டு வந்துருங்க அறிவுரை சொல்ளுக்கு பெ கரு இது போல கடுமையானணம் இருக்கும் அப்படின் குறிப்பிட்டு அடுத்தது இந்த ஹிலேயே அவர்கள் அந்த அவங்களுடைய கருத்தாக இந்த ஆட்சியார்கள் மத்தியில ஆட்சியார்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய இந்த கவாரிஜிகள் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் குறிப்பாக இந்த அப்துல்லா அப்துல்லா பின் கபாபு ரதி கொலைக்கு பிறகுதான் அலிரல்லானு அவர்களை எதிர்த்து போரிடுறாங்க அதுதான் அந்த போருடைய தொடக்கம் கவாரிஜிகளுக்கும் அலிரதிலானுக்கும் இடையில போர் போர் வருவதற்கான தொடக்கமே இந்த ஒரு கொலையாதான் காரணமாக இருக்குது அப்படிங்கறத நாம இங்க கருத்தில் கொள்ளணும் இப்ப இவர்கள் இந்த கவாரிச்சுகள் வந்து நீதியாக நடக்கக்கூடிய அரசர்களுக்கு எதிராக இவங்க கிளர்ச்சி பண்ணும்போது இவர்களை எதிர்த்து நம்ம போராடணும் அதே இவர்கள் பொய்யான நம்பிக்கை இந்த குறிப்பிட்ட ஹதீசை குறிப்பிட்டு இப்ரோஜர் ராமத்துரா என்ன சொல்றாரு இப்ப நீதியாக இருக்க நீதியாக இருக்க அரசரை எதிர்ப்பவரையும் பொய்யான நம்பிக்கை உடையவரையும் நாம் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு நல்லா கருத்தில் கொள்ளணும் நீதியான அரசர்களுக்கு எதிராக ஒருத்தர் கிளம்புறாரு தவறு மாற்ற கருத்தை அதே போல பொய்யான கொள்கை அந்த கொள்கையில இருக்கிறாங்க அந்த கொள்கை பிரகடனாக களமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியற்ற முஸ்லிம் அரசர் முஸ்லீம் அரசர் தான் முஸ்லிக்கான அரசர் கிடையாது அவர் வந்து நம்ம பொருளாதாரத்தையோ நம்மளுடைய உயிரையோ உடமையோ பறிக்க பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிராக நம்ம களமாடுவதில் தவறு இல்ல அதற்கு அனுமதி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு உடைமைகளையோ உயிரையோ அவர் பறிக்க முற்பட்டார் அவருக்கு எதிராக போராடுவது வாஜிபின்னு அனைத்து அறிஞர்களும் கருத்துல இருக்கிறாங்க இந்த விஷயத்த கருத்துல கொள்ளணும் கவாரிஜுடைய சிந்தனை எக்காலத்துல நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அழகான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறாங்க இப்ப தபிவர்கள் குறிப்பிடுவதாக அவர்களுடைய ஒரு நரேசன் அவர்களுடைய அறிவிப்பு கவாரிஜர்களுக்கு எதிராக அழில்ல போராடுனாங்க அரசருக்கு எதிராக ஒரு குழுவோ ஒரு கூட்டமோ போராடுதுன்னு சொன்னா அந்த குழுவுக்கு எதிராக நாம வந்து களமாடணும் அப்படிங்கறத இங்கு தபரிய அவர்கள் குறிப்பிடுறாங்க அடுத்தது நீதியற்ற அரசருக்கு எதிராக ஒரு குழு கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நீதியற்ற குழு அதாவது ரெண்டுமே நீதியற்ற அரசர் இருக்கிறாரு அந்த நீதியற்ற அரசரை எதிர்க்க ஒரு குழு போகுது அந்த குழுவை நீங்க தாக்காதீங்க அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா அவங்களிடத்துல போதிய ஆதாரமும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு குறிப்பிட்டு யாரை குறிப்பிடுறான்னு சொன்னா பின் அதிரதி இல்லாணும் அதே போல அப்துல்லா பின் சுபை ரது இல்லணும் அதே ஹஜாஜ் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக திரண்ட அந்த அறிஞர்கள் மதினாவில் கிளர்ந்த முன்வைக்கிறார் நீதியற்ற அரசரை ஒரு குழு தாக்க போதும் நீங்க வந்து தாக்காதீங்க அவங்களிடத்துல இது மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதியற்ற அரசர்களை தாக்க சென்ற அந்த தலீல்களை வைக்கிறார் அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்கலாம் நீதியான திருமணம் கருத்தில் கொள்ளணும் நீதியான அரசரை எதிர்த்து ஒருத்தர் போராடுறாரு அப்படின்னு சொன்னா நாம அரசர் பக்கம் நிற்கணும் அதே போல பொய்யான கொள்கையை வந்து ஒருத்தவங்க பிரகடனப்படுத்த போராடுறாங்க பொய்யர்களுக்கு எதிராக நம்ம நிக்கணும் நீதியற்ற அரசருக்கு எதிராக ஒரு குழு போதுன்னு சொன்னா அந்த குழுவை நாம வந்து எதிர்த்த வேணாம் இது போன்ற ஆதாரங்கள் இருக்கலாம் அப்படின்னு இது அந்த மதினாவிற்கு எழுந்த மக்கள் ஹஜ்ஜாஜுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த அறிஞர்கள் ஹுசேன் ரதில்லு எஜிதுக்கு எதிராக கிளம்பிய ஹுசைன் ரதில்லா நுகோ அப்துல்லா பின் சுபை ரதி இல்லோ இவர்களெல்லாம் குறிப்பிடுறாங்க எந்த ஒரு காலத்திலையும் கவாரி சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது இதன் மூலமாக படிப்பினைகள் நம்ம பெறணும் அடுத்ததாக நபிசுல்லா வந்து இந்த ஹவாஸின் இவர்கள் அதாவது நம்ம எதிர்த்து போராட்டாங்கல்ல புனையின்ல அந்த ஹவாசின் கோத்திரத்தை நோக்கி நபிசுல்லா தூது அனுப்புறாங்க தூதனுடைய தூதனுடைய பொருட்கள் திரும்ப கொடுத்துருங்க எல்லா பொருளும் போயிருச்சு பெண்கள் குழந்தைகளும் கைதிகளாக இருக்கிறாங்க அதே போல பொருட்களும் கொண்டு வந்த எல்லா பொருட்கள் ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லா பொருட்களும் அவர்களுடைய அசையும் சொத்து எல்லாமே இப்ப முஸ்லீம்கள கனிமத்தாயிருச்சு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அவங்க இஸ்லாத்தை தயாராயிட்டான் திரும்ப கொடுங்க நபிசுல்ல ஏதாவது ஒண்ணுதான் தருங்க ஒண்ணு உங்களுடைய பெண்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்க உங்களுடைய பொருளாதாரம் அனைத்து சொத்தையும் பெற்றுக் கொள்ளுங்க ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு அந்த மக்கள் என்ன பண்றாங்க மேலும் நபிசுல்லா குறிப்பிட்டிருக்காங்க நீங்க வருவீங்க நான் வெயிட் பண்றேன் பங்கிடுவதற்கு முன்னதாக நீங்க வந்துருவீங்க எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்தா நீங்க தொடர்ந்து எதிர்த்து கொண்டுதான் இருந்தீங்க தாய் கூட கோட்டைக்கு போயிட்டாங்க அம்புகளை வைத்தோம் வித்தியாச வித்தியாசமான அந்த ஆயுதங்களை வைத்தும் தாக்கி கொண்டிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம போன அமர்வுல பாத்தோம் இப்ப நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்றேன் வரல நீங்க இப்ப வந்துருக்கீங்க ஏதாவது ஒண்ணுதான் தருவேன் நான் சுவாசம் குறிப்பிட்டு காட்டும் போது அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்க பெண்களையும் அவங்களுடைய குழந்தையா பொருளாதாரத்தோட தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க அவர்களுடையதான் ஆயிருச்சு பொருளை திருப்பி கேட்கும் அவங்களுடைய பர்மிஷன் தேவை அவங்கள்ட்ட கேட்டுதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற நபிசல்ல அங்க மக்களிடத்துல போயிட்டு அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அங்கு நபிசுல்லா அலுவலம் ஒரு உரை நிகழ்த்திறாங்க அல்லாவை புகழ்ந்துட்டு அங்கு நபிசுல்லா அலிஸ்வலம் நீங்க இந்த பொருள் எல்லாம் கொடுத்துருங்க அல்லா உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான் அப்படி நீங்க கொடுக்க மறுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுங்க அதுக்கு பகரமாக அடுத்த போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்தை இதுக்கு நான் வந்து பகரமாக நான் உங்களுக்கு தந்துடுறேன் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று நன்மையை எதிர்பார்த்து கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கு பொருள் வேணும்னா அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த பொருளையே தொட்டு அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த பொருளே கிடைக்கக்கூடிய கனிமத்தினர் அறிவிப்பின்படி எல்லாரும் அவர்களுடைய அறிவிப்பின்படி வருது இமாம் இப்னா கிராமத்துலாளி இவர்களுடைய அறிவிப்பின்படி இவர் வந்து வரலாற்றாளர் இவருடைய அறிவிப்பின்படி அங்கிருந்த முகாஜர்கள் அன்சாரிகள் அவர்களுக்கு பங்கிடப்பட்ட அந்த பொருட்களை திரும்ப கொடுத்துட்டாங்க இவர் வந்து என்ன பண்றாரு நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர்களுடைய கோத்திரத்தார்கள் பனு சுலை அவங்க என்ன பண்றாங்க அவர்களையும் மீறிட்டு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தர்றாங்க கொடுத்ததன் பிறகு இவர் வந்து எனக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு அங்கு வந்து அவர் கவலை அடைந்ததாகவும் இப்போ தொழிலாளி குறிப்பிட்டிருக்கிறார் அந்த தகவல் அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்தார்கள் குடும்ப தலைவர்கள் அவங்க இருப்பாங்க அவர்களுடைய என்ன இது அப்படிங்கிற கணக்கை வந்து நபிசுல்லா செல்லும் அங்கு சமர்ப்பிக்க சொன்னாங்க அவர்களுடைய கைதிகள் அதே போல பல பேர் வந்து பொருட்களையும் திரும்ப கொடுத்த கிடைத்த பொருட்களையும் அதெல்லாம் கொடுக்க போகவும் நாற்பது ஆடுகள் கிடைக்கும் அளவுக்கு கனிமத்து இதுதான் இருக்குல்லே அது வரைக்கும் அவர் நடந்த போர்களே அதிகமாக கிடைச்ச கிடைச்ச கனிமத்திலே அதிகமாக கிடைச்ச போர் இதுதான் அதன் பிறகும் அவர்களிடத்துல அதிகமாக கனிமத்து இருந்துச்சு அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக இந்த மாணிகின் அவு இவர் யாரு இவருதான் அந்த ஹவாசனுக்கு தலைமை தாங்கி போர் செய்ய மக்களை வந்து கூட்டிட்டு வந்தவர் அதே போல இந்த யோசனையும் சொன்னவர் அவர் தான் படிச்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அனுபவம் உள்ளவர்கள் சொன்னாலும் அந்த சொத்து அசையும் சொத்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துதான் இருக்க பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து போர்களுத்திருக்க வச்சவர் இவரு தான் இப்ப இவரை நோக்கி நபிசல்லா அலுவலம் இவருக்கும் தூதனுறாங்க இவருக்கும் நபிசுலா நபிசுல்லா யாருக்கு எந்த செய்தி சொன்னாலும் முதலாக தாவா பண்ணிடுவாங்க இப்ப இவருக்கும் தாவாவை தாவா செய்தியை எத்தி வைத்துட்டு ஏகத்துவத்தை எத்தி வைத்துட்டு நீங்க வந்துடுங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப தந்துட்டு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ஒட்டகத்தருவேன் நபிசுலா தூதனுப்புறான் இப்ப அவர் என்ன பண்றாரு வந்துடுறாரு இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்றாரு அவருக்கு நபிசுலாஸ்லம் வாக்குறுதி அளித்த அந்த பொருட்களையும் கொடுத்தர்றாங்க கொடுத்தது பிறகு நாட்டம் பாருங்க இப்படிதான் நபிசுல்லாஸ்லம் அல்லாவுடைய தூதர் மக்களுடைய மனதை வென்றார் யாரு தலைமை தாங்கி போராடி திரும்பி திரட்டி கொண்டு அந்த நபர்களை இவர் தாக்க போறாரு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு தான் தலைமை தாங்கி தாயிஃபுக்கு உள்ள இருந்து கோட்டைக்குள்ள இருந்து முஸ்லீம்களை தாக்கிக் கொண்டிருந்தவர் இப்ப எதிராக அதே கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் பிடிவாதமாக நபியை எதிர்த்து கொண்டிருந்த நபர்களுக்கு எதிராக இவர் தலைமை தாங்கி அதே கோத்தாக்குறாங்க ஒரே மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி அவருக்கு தலைமையாக இருந்தவர் அடுத்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களை எதிர்த்து போகக்கூடிய படையில தலைமையாக இருக்கிறார் உள்ளங்களை எப்படி நாம வெல்லணும் அப்படிங்கிறதுக்கு அழகே முன்மாதிரி அபிஷுல அரசு இதன் பிறகு இங்க சுகை இவர் வந்து இஸ்லாத்திற்கு வர்றார் இவர் யாருன்னு சொன்னா ஒரு கவிஞர் இவர் நபிசுல்ல மிகவும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கவிதை எழுதக்கூடிய நபர்கள்லாம் இவரும் ஒருவர் இப்ப நபிசுல்ல மக்காவற்றிக்கு பிறகு கவிஞர்களை வந்து மரண தண்டனை கொடுக்குமாறு உத்தரவிட்டது காபத்துள்ளாவின் திரையில் ஒளிந்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்க மரண தண்டனை கொடுங்க அப்படிங்கறது சொன்னதெல்லாம் உத்தரவு நான் பார்த்தேன் இந்த நபருடைய இந்த காபிபுண சுகை இவருடைய சகோதரர் என்ன பண்றாரு சொன்னா அவருக்கு தூது அனுப்புறாரு இந்த மாதிரி அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு ஒளிஞ்சது பிறகு இங்க பாருங்க இதுதான் வந்து இஸ்லாமிய செய்தி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கம் போவீங்க ஏத்துக்கலன்னு இன்னும் பிடிவாத மரம் தான் ஓடி போயிடுது இல்லைனா உனக்கும் வந்து மரந்தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வார்டிங்க அனுப்புறாரு இவருக்கு புரியுது புரிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இவரும் முன் வரார் ரெண்டு ஏதாவது ஒன்னு சூஸ் பண்றது இவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டு நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அபிசிலாசே வந்துடுறாரு நபிசுல்லா வரும்போது அவருக்கு யாருனத்துக்கு அவங்க யாரும் தெரியல அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்தின பிறகு இவர் என்ன பண்றாரு நபிசு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிசுல்லா அலஸ்தர் பையத்தும் செய்தார் பையத்து செய்த பிறகு அழகான ஒரு கவிதை பாடுறார் அல்லாவை புகழ்ந்து நபிசுல்லா மேன்மையை எடுத்து கூறி அழகிய முறையில் கவிதை பாடும் போது நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய ஆடையை அவங்க வச்சிருந்த சிறந்த ஒரு ஆடை புருதாவை அவங்க எடுத்து அவங்க இடத்துல கொடுக்குறாங்க அந்த ஆடை வந்து பறக்கிறதுக்காக அவரு அவருடைய கையில மாறி மாறி மாறி மாறி அப்பாசிய கலிஃபாக்கள்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கையில் வச்சிருந்தாங்க அபாசிய கலிஃபாக்கள்ல பல நபர்கள் இந்த ஆடையை இந்த குறிப்பிட்ட ஆடை கிஃப்டா கொடுத்தாங்கல்ல இந்த ஆடையை அவர்கள் வைத்திருந்தாங்க அப்படிங்கறத நாம வரலாறுகளை பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த இதை இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்ல ஒரு முக்கியமான சம்பவம் இந்த அஹமுஸ் கோத்திரம் அந்த கோத்திரத்தை சார்ந்த நபர்களில் சிலர நபிசுலசம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த துல்கலசா அப்படிங்கிற ஒரு சிலை அக்காவை இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பு சின்னங்களான சிலைகளை எல்லாம் நபிசுலாவசம் அகற்றுவதற்கு படைகளை அனுப்புனாங்க குழுக்களை அனுப்பி அதை அகற்றுனாங்க அப்படிங்கறத நம்ம வரலாற்றில் பார்த்துட்டு வரோம் இதன் பிறகு நபிசுல்லா சிலம் அந்த துல்கலசா அப்படிங்கிற அந்த சிலையை வந்து அகற்றுவதற்கு நபிசு அனுப்புனாங்க இதெல்லாம் வந்து முக்கியமான சிலைகள் மேலும் இந்த சிலையை குறிப்பிட்டு இந்த சிலையை குறித்தும் மறுமையானுடைய அடையாளங்களை ஒப்பிட்டு ஹதீஸ்கள்லாம் வருது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த அந்த பெண்கள் இந்த சிலையை திரும்ப வச்சு அதை சுத்தி வர வரைக்கும் அருமை நாட்கள் ஏற்படாது அப்படின்னு அரபுகளை நபிசுல்லா செல்லம் இங்கு குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த ஹதீஸ்களும் இந்த சிலையை என்ன பண்றாங்க நபிசுலா செல்லம் அகற்றுவதற்காக குழுவை அனுப்பி அகற்றப்படுது இதோட எட்டாம் ஹிஜ்ரி ஹிஜ்ரி ஆண்டு எட்டுல நடந்த வரலாற்று முக்கிய சம்பவங்கள் இதோட முடிவுடையது இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் பல்லாத்தாளசாரிகளை எப்படி பொந்து கொண்டன அன்சாரிகள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அவர்கள் செய்த செயல்கள் போல அவர்களிருந்து படிப்பினை எடுக்கக்கூடிய மக்களாக நபியை பின்பற்றி நபியோடு இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் அப்துல்ல